சீரராஜெல்வம் போல் சீர்கவி என்னசான் வீரராக விருக்கப்போகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மகிவுரகை அருள் செய்த சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் வயதாரர்களான வைஷால் விஜய் திருமதி கே லட்சுமிபாய் அம்மார் அவர்களே திருமதி அளமேலு புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் தொன்னூற்றி எட்டு ஸ்லோகங்கள் முடித்திருக்கிறோம் என்று பார்க்க இருப்பது யோனிஹி சாம்நாம் விதாத்தா மதுரிப்பர் அஜிதோ தூர்ஜிஹி சங்கரோ அசோ மிருத்து காலோ அலகாய பதிரபி தனத பாவகஜாத்த வேதாக இத்தம் சஜ்ஞா டவித்தாதிபத் அமிர்தபுஜாம் யா யதிர்சா பிரபுத்தா தாசாம் ஏகோ அபிதேயஸ் தத் அனுகுண குணைகி யக சக சூரிய இந்த ஸ்லோகத்திலே தேவர்களுக்கு பெயர்கள் பலவிதமாக இடப்பட்டிருக்கின்றன பக்தர்களை காப்பவன் என்றும் மகிழ்ச்சி தருபவன் என்றும் சத்துருக்களை கொல்பவன் என்றும் கொடையாளி என்றும் செல்வம் கொடுப்பவன் என்றும் பொருள பல பெயர்கள் உள்ள தேவர்களை பற்றி நாம் வேதன்களிலே பார்க்கிறோம் இன்னும் சில தேவர்களுக்கு பொருளே புரியாத பெயர்கள் எல்லாம் கூட வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனா அந்த பெயர்கள் அர்த்தத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கிற பெயர்களானாலும் சரி அர்த்தமே பொருந்தாத பெயர்கள் உள்ள மாதிரி இருந்தாலும் சரி அதெல்லாம் பொருத்தமில்லாத பெயர்கள் சூரிய நாராயணன் ஒருவனுக்குத்தான் எல்லா பெயர்களும் உண்மையிலேயே பொருந்தும் அவனுடைய பெயர் ஒன்றுதான் பொருத்தமுடையது அப்படிப்பட்ட சூரியன் உங்களை காக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்ற யோனிகி சாம்நாம் விதா தா சாம் அப்படின்னா சாம வேதத்தினுடைய அர்த்தம் யோனிகின்னா தோற்றுவாய் படைத்தவன் அப்படின்னா பிரம்மா பிரம்மா வந்து சாம வேதத்தை தோற்றுவித்தவன் என்று அவனுக்கு விதாதா என்று சொல்கிறார்கள் விதாதா அப்படின்னா நான்கு வேதங்களையும் எழுதியவன் படைத்தவன் உருவாக்கினவன் அர்த்தமாகுது ஆனா பிரம்மா சில பகுதிகளை மட்டும்தான் சாட்சாத் காரம் பண்ணினான் பல பகுதிகளை பிர பெருமாளவனுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் பிரம்மாவுக்கு வேதங்களை உருவாக்கியவன் ஒரு பெயர் இது ஒரு பொருந்தாத பேர் அவன் எப்படி எல்லா வேதங்களுக்கும் ஆசிரியனாக இருக்க முடியும் அந்த பேர் வந்து சும்மா ஒரு உபலட்சணையாக சொல்லலாம் முழுக்க முழுக்க அந்த பெயரு பொருந்தாது சில பிள்ளைகள் பிறக்கும் போது கண்கள் நல்ல அழகாக இருக்கும் அதை பார்த்துட்டு கண்ணழகன்னு பேர் வச்சிருவாங்க ஆனா இந்த கண்களை விட இன்னும் அழகான கண்கள் தெய்வங்களுக்கும் பகவானுக்கும் உண்டு கண்ணழகனுங்கிற பேர் முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பகவானுக்கு தான் பொருந்தும் இதெல்லாம் அறகுறையாக தான் பொருந்தும் அது மாதிரி இந்த பெயர்கள்லாம் ஓரளவு பொருந்துற மாதிரி தோன்றினா கூட முழுக்க முழுக்க இவை பொருத்தமுடையவை அல்ல யோனிகி சாம்னாம் விதா தான் யோனிகி அப்படின்னா தோற்றுவாயின் அர்த்தம் யோனிகி அப்படின்னு சொன்ன சாதாரணமா ஜீவராசிகள் பிறக்கும் தாயினுடைய பிறப்பு உறுப்பு அது யோனின்னு சொல்றது அதாவது பிறப்பு துவாரம் எதன் வழியாக இது வருகிறது அப்படின்னு பொதுவிலே யோனி என்ற சொல்லுக்கு தோற்றுவாய் என்ற அர்த்தம் உண்டு பிறப்புறுப்பு தான் அதை குடிக்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப வேதங்களுக்கு தோற்றுவாய் பிரம்மா அப்படின்ற ஒவ்வொரு சாத்திரமும் ஒரு சில சில காரணங்களாலே சிலரால் ஆக்கப்படுகின்றன பகவான் என்ன பண்றார் நீ முதல் பிராமணன் பிரம்மா முதல் பிராமணன் பிராமணன் அர்த்தம் என்ன பிரம்மத்தை பற்றிய அறிவு பிரம்மத்தை அனுசரித்து வாழ்பவன் பிரம்ம ஜானம் உள்ளவன் பிராமணன் முதல் பிராமணன் பிரம்மா அவருக்கு தான் முத முதன் எல்லா வேதங்களையும் கற்றுக் கொடுத்தார் அந்த பிரம்ம குலத்திலே பிறந்ததினாலே மற்றவர்கள் பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்போ அவருக்கு வேதங்களை ஒரு சந்தர்ப்பத்திலே கொடுத்து இந்த வேதங்களை பார்த்து நீ உலகத்தை படைப்பாயாகன்னு சொன்ன ஒவ்வொரு ஒரு சந்தர்ப்பத்தை பொறுத்து சில சாத்திரங்களை சிலர்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் வால்மீகி ராமாயணம் எழுதினார் ஆனா அவருக்கே ராமாயணம் பிரம்மா காட்டுவிக்க பிறகு எழுதினார் சரஸ்வதி நாக்கு நின்று சொல்ல அவர் எழுதினார் அவர் ராமாயணத்தை சிருஷ்டி பண்ணல அதே மாதிரி தான் கம்பர் கம்பர் என்ன பண்ணினார் முதல் நூலாக இந்த வால்மீகி ராமாயணத்தை வைத்துக்கொண்டு வழி நூலாக அவர் எழுதினார் அருணாச்சல கவிராய இருநூறுத்தர் அவர் என்ன பண்ணார் இராமாயண கீர்த்தனை நாடகம் என்று எழுதினார் நாற்பது ராகங்களிலே அமைந்த ராமாயண கீர்த்தனைகள் அதிலிருந்து அதிகமாக கிருபானந்த வாரியார் முதலிய உபன்யாசகர்கள் மேற்கோள் காட்டுவார்கள் இவர் இந்த ராமாயண கீர்த்தனையை ஸ்ரீரங்கம் கோவிலில் போய் இதை அரங்கேற்றம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் ஆனா அங்க இருக்கிற ஸ்ரீரங்கம் பிராமணர்கள் வைணவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் பெருமாள் நேரடியில எங்களுக்கு தோன்றி இதை அரங்கேற்றம் பண்ணலான்னு அனுமதி கொடுத்தா தான் நாங்கள் அனுமதிப்போம்னு சொல்லிட்டாங்க அப்போ அவர் அன்று மாலை பெருமாள் ரொம்ப உருக்கமா ஏன் பள்ளி குண்டீரையா ரெங்கநாதா ஏன் பள்ளி குண்டீரையா என்ற ஒரு கீர்த்தனை அதை மனமுருக பாடினார் சங்கீத ரசிகர்களுக்கு நான் சொல்ற கீர்த்தனை எதுன்னு தெரியும் அந்த பாட்டு எவ்வளோ உருக்கமாக இருந்ததுன்னா அன்னைக்கு ராத்திரி ரங்கநாத பெருமாள் ஒரே சமயத்தில் இவருடைய அரங்கேற்றத்தை மறுத்த வைணவர்களுடைய கனவிலும் தோன்றினார் இந்த அரங்கேற்றம் நடத்தப்படட்டும் என்று அனுமதி கொடுத்தார் இவர் கனவிலும் தோன்றினார் இவர்கிட்ட என்ன சொன்னார் நீ நம்மை பற்றி பாடினது போதாம் அது நம்முடைய தொண்டர்களை பற்றியும் நீ பாட வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டார் அதன்படி அனைவரும் வணங்கும் ரகுராமன் என்று அடுத்தாம்ப தொண்டர்களை பற்றி பாடினார் மறுநாள் வந்து அந்த அருணாச்சல கவிராயருடைய கீர்த்தனைகள் அரங்கேற்றமாச்சு யாரோ இவர் யாரோ என்ன பெயரோ அரியனேன்னு ஒரு கீர்த்தனை ரொம்ப பிரபலமானது டி கே பட்டமாள் வந்து அதை பாடியிருக்கிறாங்க யாரோ இவர் யாரோ அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான கீர்த்தனை சீதை முத முதன்னு ராமரை பார்த்துட்டு இது யார் அப்படின்னு கேட்குறாலும் தோழிக்கிட்ட அந்த பாட்டு இவர் எழுதினது தான் எல்லா சங்கீத வித்வான்களும் இதை எடுத்து விடுவாங்க தூக்கடான்னு சொல்லி அடுத்த வாரியார் மாதிரி உபன்யாசகர்கள்லாம் திடீர் திடீர்னு பரதனுக்கும் குகனுக்கும் நடக்கிற சம்பாஷணை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடக்கிற சம்பாஷணையெல்லாம் பாட்டு ரூபத்தில் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த அருணாச்சல கீராயர் எழுதினதான் ரொம்ப அற்புதமான மேதை இவர் வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப வித்யா மேதா விலாசம் நிறைந்தவராக இருந்தார் அதனால என்ன ஆச்சுன்னா தருமபுர ஆதிநகர்த்தா இவரை மடாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்போ அவர் சொன்னார் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு ஆசைப்பட்றேன் தயவுடின்னு மன்னிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு முப்பதாவது வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நகைக்கடை ஒன்று வச்சார் குடும்ப வருமானத்துக்கு நகைக்கடை வச்சுட்டு இருக்கிற போதே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏட்டுச்சூடியெல்லாம் இருக்கும் ஒரு பக்கம் தங்க வழியினர் யார் கஸ்டமர்ஸ் வராத சமயத்தில் ஏட்டுச்சூடி படிச்சுக்கிட்டு உக்காந்துருப்பார் வியாபாரம் முடிஞ்ச உடனே டெய்லி வந்து பொதுமக்களை கூப்பிட்டு உபன்யாசம் பண்ணுவார் குறிப்பாக கம்பராமாயணம் உபன்யாசம் பண்ணுவார் தீர்த்தனைகள்லாம் பாடுவேன் அப்போது இந்த சட்டநாதபுரம்னு ஒரு சீர்காழிக்கு பக்கம் அங்கிருந்து ரெண்டு பேர் இரண்டு இளைஞர்கள் வந்தார்கள் அவர்கள் சங்கீத ஞானமுடையவர்கள் அவங்க வெங்கட்ராமன் கோதன் ராமன் என்று உள்ளவர்கள் சாமி நல்லா பாடுறீங்க ராமாயணத்தை நீங்கள் கீர்த்தனையாக பாடணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டதன் பேர்தான் இவர் கீர்த்தனையாக பாடினார் இவர் கீர்த்தனைகளை எழுதுவதில் ரொம்ப சமர்த்தன் தமிழ் இலக்கணத்தில் யாப்பி இலக்கணத்தில் பல்லு பாடுதல்னு ஒன்று இருக்குது பல்லு பாடுவோமேன்னு சொல்லி அந்த காலத்தில் பாடுவாங்க ஒரு முறை சீர்காழியில் கட்டளைத்தம்பி அன்பர் இருந்தார் அவரை போய் பார்க்க போன இந்த சீர்காழி மேலே ஒரு பல்லு பாடணுன்னு சொன்னார் ஒரே ராத்திரியில் பள்ளு பாடிட்டார் அதை பார்த்து அந்த சீர்காழி கட்டளை தம்பிரான் இவருக்கு இலவசமாக ஒரு புத்தம் புது வீட்டையே கொடுத்தார் அந்த வீட்டில் இவர் குடும்பம் நடத்தினார் அப்போ இந்த இளைஞர்கள் வந்தார்கள் இவர்கள் சொல் கேட்டு அவரது ராமாயணத்தை இப்படி கீர்த்தனையாக பாடினார் இந்த கம்பராமாயணத்தை விட கிராமப்பகுதிகள்லேயும் ஜனரஞ்சகமான பொது மேடைகள்லையும் அருணாச்சல கவிராயருடைய ராம நாடக கீர்த்தனைகள் தான் ரொம்ப பிரபலமாகச்சு அது மாதிரி ஒவ்வொரு சாகித்யமும் ஒவ்வொரு சாத்திரமும் உருவாவதற்கு என்று ஒரு சூழ்நிலை உண்டும் பிரம்மா வேதங்களை எழுதுவதற்கு என்ன சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் உலகத்திலே இன்னும் வாக்தத்துவமே உருவாகவில்லை பிரம்மா வைத்தவரை வேறொரு நபர் இல்லை அப்படிங்கிற போது பிரம்மா முதல்ல வேதத்தையும் எழுதணுங்கிற மாதிரி பகவான் ஆணை இட்டான் அவர் எழுதினார் அதை வச்சுக்கிட்டு அவருக்கு நான்கு வேதங்களையும் தந்தவர் என்று விதாத்தா என்று சொல்லுகிறார்கள் அந்த பெயர் முழுதும் பொருந்தாதுங்கிறார் பெருமாளுக்கு தான் போறது யோனிஹி சாம் நாம் விதாத்தா மதுரிபூர் அஜித இங்க பெருமாளை பத்தி சொல்றார் பெருமாளை எல்லாரும் மதுரி பூ மது என்ற அரக்கனை கொன்றவன் மதுரி அவனுக்கு அஜிதஹா அப்படின்னு ஒரு பட்டம் அஜிதானா தோற்கடிக்க முடியாதவன் எதிலும் வெற்றி காண்பவன் அர்த்தம் மது என்ற அரக்கனை கொண்டுட்டாங்கிறதுக்காக பெருமாளுக்கு வந்து இங்கே விஷ்ணு அவதாரத்திலே அஜித்தகான்னு பேர் கொடுக்குறாங்களே அது எப்படி பொருந்தும்னு கேட்குறேன் ஏண்டானா கிருஷ்ண அவதாரத்தில் ஜராசந்தனிடம் பத்து பதினேழு முறை தோல்வி அடைஞ்சார் அப்போ அஜிதகாங்கிற பேர் அவருக்கு எப்படி பொருந்தும் அது பொருந்தாதுங்க இங்கே சூரிய நாராயணனை புகழ்கிற போதுன்னு இங்கேயும் பெருமாளை தான் இந்த விஷ்ணு என்ற நிலையிலே மது என்ற அரக்கனை கொன்ற காரணத்துக்காக கிருஷ்ணனை வந்து அஜிதகான்னு சொல்கிறது நியாயம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஜராசந்திரனும் தோற்றுவிட்டார் இதை வந்து ரசோக்தியாக அவர் சொல்கிறார் நாமும் ரசோக்தியாக எடுத்துக்கணும் ஒரு சுவாரஸ்யமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது சில புதுசாக கல்யாணமான பெண் மாப்பிள்ளையை பார்த்து சில பேர் கேலி பண்ணுவாங்க என்ன வந்து மாப்பிள்ளை முகம் நான் படிச்சுட்டு இருக்கேன் உடனே புதுசாக கிரகலட்சுமியே வந்து சேர்ந்திருக்கார் இல்லையா மகாலட்சுமியினுடைய பொண்ணு கையை பிடிச்சிருக்கார்ல அதுதான் மாப்பிள்ளையோட முகத்தில் பழிச்சின்னு ஒரு களை வந்திருக்கு அப்படிம்பாங்க ஆனால் அதனால தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது சில மாப்பிள்ளைகளுக்கு முகம் பிரகாசமாகும் சில மாப்பிள்ளைகளுக்கு முகம் டல்லாகிடும் கல்யாணம் ஆன உடனே ஆனால் ரசோக்தியாக என்ன சொல்லுவாங்க இந்த பொண்ணு வந்ததுனால தான் மாப்பிள்ளை முகம் பழிச்சின்னு இருக்குன்னு இது ரசோக்திங்கிறது அது அவரும் ரசிப்பார் ஒரு ஜோக் மாதிரி அதை யாரும் சீரியஸாக கோவிச்சுக்கிறது இல்லை அது மாதிரி நகிணிந்தான் நியாயம் என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு நியாயம் சொல்லுவார்கள் ஒரு தெய்வத்தை உயர்வுபடுத்தி சொல்கிற போது மற்ற தெய்வங்களை மட்டப்படுத்தி பேசுகிற மாதிரி சில வாசகங்கள் சொல்கிறது ஆனால் அதுக்காக மற்ற தெய்வங்கள் மட்டமாவதில்லை அந்த மற்ற தெய்வங்கள் கோபித்துக் கொள்வதும் இல்லை மற்ற தெய்வங்களின் எந்த செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை இந்த தெய்வத்தை உயர்வுபடுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்கிறார்கள் அதனால் அதுக்கு நகிணிந்தியான் நகிணிந்தான் நியாயம்னு பேர் அந்த நியாயப்படி இங்கே சூரிய புகழ்ந்து கிருஷ்ணனை இறக்குற மாதிரி இறக்கிறார் ஆனால் அவர் அவதாரங்களிலே ஜராசந்தனிடம் ஏன் தோற்றார் அப்படின்னா ஜராசந்தனுக்கு ஒரு வரம் இருந்தது கிருஷ்ணன் போன்ற ஆளுகிட்டையும் தோல்வி கிடையாது பீமன் போன்ற ஆளால் தான் தோல்வி வரணும்னு அவனுக்கு ஒரு வரம் இருந்தது பீமனை உயர்வுபடுத்த வேண்டும் என்று கிருஷ்ணன் ஆசைப்பட்டார் அதனாலதான் தோற்கிற மாதிரி நடித்தார் பத்து பதினேழு தடவை அவன் வந்தவொடனே அவனுடைய சைன்யத்தை பார்த்து ஓடி வந்தார் ஏண்டான்னா இந்த பெருமை பீமனுக்கு போக வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் பீமனும் ஜனாசந்தனும் சண்டை போட்ட போது இருபது இருபத்தி ரெண்டு நாள் சண்டை போட்டாங்க சொல்லிக் கொடுத்த இவங்க ரெண்டு பேரும் குசி போட்டுக்கிட்டு இருக்கிற போது கிருஷ்ணன் வந்து என்ன பண்ண ஒரு புல் எடுத்து ரெண்டா கிழிச்சு போட்டார் உடனே அப்பதான் பீமனுக்கு ஞாபகம் வந்தது ஜரை என்ற பெண் தேவதையினாலே பிரிக்கப்பட்டிருந்த ரெண்டு உடம்புகளை ஒன்று சேர்க்கப்பட்டவன் ஜரா சந்தன் சந்தம் சந்தினை சேர்த்தல் ஜரான்னா ஒரு தேவதை இந்த குழந்தை பிறந்தபோது ரெண்டு துண்டாக பிறந்தது அதை அப்படியே குப்பத்தொட்டியில் போட்டாங்க அப்போது இந்த ஜரை என்ற நகர தேவதை வந்து அந்த ரெண்டு துண்டையும் உண்ணாக்கி மந்தனம் சொல்லி அதை ஒரே குழந்தைய ஆக்கினதினாலே சந்தன் என்று பெயராகிற்று அப்போ அதை இப்படி ரெண்டாக கிழித்து போட்டால் செத்து போயிடுவான்னு சொல்லி ரெண்டாக கிழித்து போட்டு ஏண்டனா அது வரைக்கும் அந்த இருபது இருபத்தோரு நாளும் பீமன் வந்து ஜராசந்தனை மரணடி அடிக்கிறான் அவன் சாக மாட்டேங்கிறான் மல்யுத்தத்திலே அல்லது கதை யுத்தத்திலே சில மர்மஸ்தானங்கள் இருக்கின்றன அங்கே அடித்தா உயிர் கட்டாயம் போயிடும் அந்த இடங்கள் அடிச்சாலும் அவன் சாக மாட்டேங்கிறான் ஏண்டானா அவனுக்கு சாபம் அப்படி வராது அந்த மாதிரி தெய்வ வரம்பு இருக்கு இந்த ரகசியம் பீமனுக்கு தெரியல அப்ப கிருஷ்ணன் சொல்லித்தான் அவன் கிழிச்சு போட்டான் அப்புறமும் வந்து பிச்சு போட்ட ரெண்டு உடம்பும் ஒன்னா வந்து சேர்ந்தது அப்போ மறுபடி இன்னொரு புல்லை எடுத்து அதை கிழித்து மாற்றி போட்டான் இதை இந்த பக்கம் போடும் அது இந்த பக்கம் போடுன்னு மாற்றி போட்டான் அப்போ அந்த இரு உடமும் சேர்ந்து கொள்ள முடியவில்லை அப்போ கிருஷ்ணனுடைய அருளால் தான் பீமனும் ஜனாசந்தனை ஜெயித்தான் அவதார காலத்திலே சில சில விதிமுறைகளுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளுகிறான் இப்போது வராக அவதாரத்தினுடைய பெருமையை சொல்கிற போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாரீச்சன் மாயமானாக மாறி சீதை முன்னாலே வந்து நின்றான் மற்ற மான்களோடு சேர்ந்து விளையாடினான் அப்ப மற்ற மான்கள் எல்லாம் இந்த மான் பக்கம் வரும்போது மற்ற மான்களுக்கு அடிச்சதான் இருந்தாலும் அவன் ஒரிஜினலா மாரிச்சன் அல்லவா அதனால ராட்சச உடம்புல என்ன வாசனை வருமோ அந்த வாசனை அடிச்சதா இந்த மான் மேல உடனே மற்ற மான்கள் எல்லாம் பயந்து ஓடிய போயிட்டுதான் இந்த மான் கிட்ட வரவே இல்லை ஆனா இவர் வராக அவதாரம் எடுத்த பன்றியாக அவதாரம் எடுத்த போது மற்ற பன்றிகளெல்லாம் வந்து இந்த பன்றி மேலே உடம்பு உரசிக்குச்சான் நம்ம மச்சாண்டா அப்படின்னு எந்த பன்றியும் இது வித்தியாசமான பன்றி என்று நினைக்க முடியலையா மற்ற பன்றிகள் எதையெல்லாம் சாப்பிட்றதோ அதை எந்த பன்றியும் சாப்பிட்டதான் நீங்கள் ஸ்ரீமுஷ்ணம் போனீங்கன்னா முஸ்தா சூர்ணம்னு ஒன்று கொடுப்பாங்க முஸ்தா அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் கோரக்கிழங்குன்னு அர்த்தம் இந்த கோரக்கிழங்கு பன்றிகளுக்கு இஷ்டமான ஒரு உணவு நமக்கு அதெல்லாம் பிடிக்காத ஒரு சமாச்சாரம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா வாந்தி வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இது ஆனால் இந்த பன்றிகளுக்கு இது ரொம்ப இஷ்டமாக இருந்ததுனால இந்த கோரைக்கிழங்க பெருமாள் சாப்பிட்டாராம் மற்ற பன்றிகளோடு சேர்த்து சாப்பிட்டார் தானு சாப்பிட்டு மற்ற பன்றிகளுக்கும் பிடிக்கி போட்டு கொடுத்தாராம் வாயில் சாப்பிடுங்க அப்படின்னு அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக மற்ற பன்றிகள்லாம் தங்கள் உடம்புல ஒட்டியிருக்கிற அந்த சாக்கடையை கொஞ்சம் இவரு மேலே அப்பிவிட்டாங்க தேங்க்யூ சொல்லி அப்படி இந்த அவதாரமானது சென்ட் பெர்சென்ட் கரெக்டாக இருந்தது மாரீச்சன் மாயமான அவதாரம் எடுத்தால் அது அங்கே சீறுபடலை இவர் வராக அவதாரம் எடுத்தார் பண்ணினா பண்ணி நம்பர் ஒன் பண்ணி அந்த மாதிரி கண்ணன் தோற்றது சில அவதார காரணங்களுக்காக ராமாவதாரத்தில் ராமன் தன்னை மனிதனாக மட்டுமே நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சங்கல்பம் செய்திருந்ததனாலே ராவணனை அஸ்திரபலத்தால் கொள்ள முடியவில்லை அதனாலே அகத்திய முனிவர் உபதேசம் ஆதித்யத்தை உதேசம் கேட்டு அதுக்கப்புறம் கொண்டான் அங்க ராமன் பரமாத்மாவா செயல்படல அவதார புருஷனாக செயல்பட்டான் இதுக்காக ராமன் குறைஞ்சு போனான்னு அர்த்தம் இல்லை என்ற கண்ணனை அஜிதா வெல்ல முடியாதவன் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் உண்மையில் ஜனாசந்தனிடம் அவன் தோல்வி அடைந்தவன் அவனை போய் எப்படி வெல்ல முடியாதவன் என்று சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள் அடுத்தது இப்போ கிருஷ்ணனை கேள்வி பண்ணியாச்சு பிரம்மாவை கேள்வி பண்ணியாச்சு அடுத்து சிவனை கேள்வி பண்ணணுமே இப்ப சிவன் எப்படி கேள்வி பண்றாருக்கு ஒரு பேரு என்றால் இன்பம்னு அர்த்தம் கரஹானா தருபவன் அர்த்தம் மகிழ்ச்சி தருபவன் அர்த்தம் சிவபெருமான் சங்கரஹா என்றால் இன்பம் தருபவன் அர்த்தம் ஆனா உண்மையிலே அந்த சங்கரன் எப்படி தான் இருக்கான்னு போய் பார்த்தா தூர் தலைப்புறம் ஒரே பூதி எண்ணெயில்லாத ஒரு செஞ்சடையை ஆண்டியவன் அவன் மண்டையில் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் எண்ணெய் தைக்காம முடியெல்லாம் அப்படியே அட அடையா அட அடையா ஒன்னோட ஒன்றை பின்னி ஆயிரம் எட்டுக்காக பூச்சி கூடு கட்டினோமா உக்காந்துருக்கிறான் இவனே ஆண்டியாக இருக்கிறான் இவன் மற்றவனுக்கு எப்படி என் மகிழ்ச்சி தருவான் இவங்கிட்டேயே வந்து பக்கத்தில் மனைவி இல்லை புலித்தோலையும் பாம்பையும் இடுப்பில் கட்டிக்கிட்டு உட்காந்து சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவன் அப்படி இன்பம் தருவான் அதனாலே எப்படி அஜிதஹா என்ற பெயர் கிருஷ்ணனுக்கு பொருந்தாதோ விதாதா என்ற பெயர் பிரம்மாவுக்கு பொருந்தாதோ அதுபோல சங்கரஹா என்ற பெயர் சிவனுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறேன் தூர் ஜெட்டிகி புழுதி படிந்த சடையன் தூசி படிந்த சடையன் சங்கரகா சங்கரகா என்றால் இன்பம் தருபவன் அர்த்தம் அசோ அசௌனா இந்த பெயர்கள் அடுத்து இப்ப யமனை கேள்வி பண்றார் அடுத்து வரக்கூடிய என்னடானா மிருத்யுகூ காலஹா அப்படிங்கிறார் இந்த யமனுக்கு காலன்னு ஒரு பெயரை சொல்றாங்க மிருத்யு என்றால் யம தர்மராஜா சாவுக்கு அதிபதி அவனுக்கு காலகான்னு ஒரு பெயர் கொடுக்குறாங்க அது எப்படி அவனுக்கு பொருந்தும் ஏண்டா அப்படின்னா அன்றாடம் காலையிலே உதித்து மாலையிலே மறைந்து ஒரு பக்கம் பூமியில் இரவையும் மறுபக்கம் பூமியில் பகலையும் உண்டு பண்ணக்கூடிய சூரிய நாராயணன்தான் காலத்தை காட்டுபவன் அவன்தான் காலனாய் இருக்க முடியும் அப்படி இருக்கிற போது எவனை போய் காலன்னு சொல்றாங்களே காலத்தை அவன் எப்படி நிறைவேற்றி வைக்கிறான் சூரியன் அன்றாடம் உதிப்பதனாலும் மறைவதனாலும் காலம் நடக்கிறது காலம் மாறுகிறது எனவே காலன் என்ற பெயர் சூரியனுக்கு தான் பொருந்தமே தவிர யமனுக்கு பொருந்தாது மிருத்யுஹூ காலஹா காலன் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் என்னென்னா உங்கள் காலத்தை முடித்து வைப்பவன் அர்த்தம் இந்த கா உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு உங்கள் ஆயுசு முடிஞ்சு போச்சு என்று மார்க் இப்போ டைம் பீஸில் அலாரம் வைக்கிறாங்க கரெக்டாக காலையில் அஞ்சு மணிக்கு அடிக்கணும் நாலு மணிக்கு அடிக்கணுன்னா அந்த நாலு மணி அஞ்சு மணி வரும்போது ட்ரெயின் அடிக்கிறது இல்லை அது மாதிரி யமன் என்ன பண்ணுறான்னா சித்திரகுப்தன் ஒரு கிளார்க்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆயுசு என்ன அப்படிங்கிறத கணக்கு பண்ணி அப்பப்போ ஆயுசு முடிகிற போது அவனை ஆயுசு எப்படி முடியணும்னு ஒரு கணக்கு இருக்குது ஆயுசு முடிகிறது மட்டும் கணக்காக நடக்குதுன்னு நினைக்காதீங்க ஆயுசு என்ன மாதிரி முடியணுங்கிறதும் ஒரு கணக்கு இருக்குது லாரி சக்கரத்து கடியில் நசுங்கி சாகணும்னு சில பேருக்கு இருக்கும் யுத்தத்தில் அடிபட்டு சாகனம்னு சில பேருக்கு இருக்கும் சாதாரணமாக படுக்கையில் படுத்த சாகனம்னு சில பேருக்கு இருக்கும் தண்ணியில் மூழ்கி சாகனம்னு சில பேருக்கு அமைப்பு இருக்கும் இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மானுசாரமாக மரணம் என்பதும் அபலமான மரணமாக துர்மரணமாக அல்பாயுசு மரணமாக சத்மரணமாக இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதனால தான் சின்ன வயசுலேருந்தே பகவான்கிட்ட பகவானே என்னுடைய ஜாதகப்படி நான் எப்படி சாகணும்னு இருக்குதோ எனக்கு தெரியாது அதனால் நல்லபடியாக நான் சாகனும் அதுக்கு இப்போவே நான் சொல்லிட்டேன்னு டெய்லி பெரியவங்கனா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவான் இதுக்கெல்லாம் எப்படியும் ஒரு முப்பது நாற்பது பிரார்த்தனை பண்ணினா தான் உங்களுக்கு சாவு நல்ல சாவாக அமையும் ஒருவேளை மோசமான சாவு உங்களுக்கு வரணும்னு ஜாதகத்தில் இருந்தால் சாகிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாள் பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிச்சா அது சரிபடாது ஆரம்பத்திலிருந்தே கேட்டு வந்தாதான் உங்களுக்கு இறப்பு நல்ல விதமாக நடக்கும் அப்ப காலத்தை முடித்து வைக்கிறவன் யமன் என்றாலும் கூட காலத்தை அளவீடிட்டு காட்டுகிறவன் சூரியன் தான் எனவே அவனுக்கு தான் அந்த பெயர் பொருந்தும் என்கிறார் மிருத்யுகோ காலஹ அலகாயாக பத்திரப்பி தனத அலகாயாக பார்த்தீங்கன்னா அலகா அப்படின்னா என்று ஒரு இடம் அந்த இடம் யாருடைய இடம்னா குபேரனுடைய இடம் விஸ்ரபஸ் என்ற முனிவருடைய மகனாய் பிறந்ததுனாலே வைஸ்ரவணன் என்று அவருக்கு பெயர் அவருடைய ஊருக்கு அழகாபுரின்னு பேர் இந்திரனுடைய ஊருக்கு என்ன பேர் அமராவதியின்னு பேர் அதான் அப்பப்போ எடுத்து சொல்லி வரேன் இந்த அழகாபுரியனுடைய பதி தலைவன் அவனுக்கு தனதகா அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க தனதஹான செல்வம் கொடுப்பவன் அர்த்தம் இந்த தனதகங்கிற நாமத்தை சொல்லி வெங்கடாஜலிபதியை வழிபட்டாலும் சூரியனை வழிபட்டாலும் உடனடியாக பணம் வரும் அதை இங்கே நம்ம உபநியாசத்துக்கு வந்த ஒரு அம்மையார் வந்து இதை நான் சொன்னதை கேட்டு ஒரு நாள் நாள் சூரியனை நோக்கி ஜெயிச்சு ஒரு பெருந்தொகை பணம் எனக்கு வந்தது என்று சொல்லி மகிழ்ச்சியாக என்னிடம் சொல்லிவிட்டு போனேன் அப்போது குபேரனை போய் தனதகன்னு சொல்கிறாங்களே குபேரனுக்கு பவர் என்ன பணத்தை பாதுகாக்கத்தான் அவனுக்கு உரிமை உண்டே தவிர இருக்கிற பணத்தை எல்லாருக்கும் வாரி கொடுக்கறது அவன் டியூட்டி இல்லை இப்போ பேங்கில் கேஷியராக அவர் திறக்காந்துருப்பார் போய் பாருங்கள் அவர் எதிரில் பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு கிடக்கும் விவரம் தெரியாதவன் பார்த்துட்டு கேஷியரை பார்த்து நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ தெரியல இவ்வளோ பணம் தனமும் குமிஞ்சி கிடக்கும் உங்கள் முன்னால் அப்படின்னு அவனு நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல இந்த கேஷியர் உத்தியோகம் பார்க்குறதுக்கு ஏன்னா அண்ணாடாக நான் கணக்கு ஒழுங்காக செட்டில் பண்ணிவிட்டு போகணும் ஒரு நூறுரூவா குறைஞ்சால் கூட ஏன் சம்பளத்தில் தான் படிப்பாங்க இப்போ மற்ற உத்தியோகஸ்தம் இதே பேங்கில் மற்ற கிளார்க்லாம் வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கு இந்த தலைவறியாக ஒன்றும் கிடையாதுங்க எனக்கு தான் இந்த தலைவரி அண்ணாவோட அக்கௌண்ட்டை ஒழுங்காக ஒப்படைக்கணும் பைசா சுத்தமாக கொடுக்கணும் எவனாவது ஒருத்தர் செல்லாத நோட்டை கொடுத்துட்டு போயிடுவான் எவனாவது ஒருத்தன் கிழிஞ்ச நோட்டை தள்ளிவிட்டு போயிடுவான் எவனாவது ஒருத்தன் நம்பிக்கையின் பேரில் சார் இதில் ஃபைவ் தௌசண்ட் இருக்கு பேங்க் சீலோட இந்தாங்கன்னு கொடுத்துட்டு போயிடுவான் அதில் ரகசியமாக ரெண்டு உருகி அதுவும் எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்போது காஷ்மீருக்கு வந்து பணத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் உரிமை இருக்கே தவிர தன் கையில் எடுக்கிற பணத்தை செலவு பண்ணவோ மற்றவர்களுக்கு வாரி வழங்கவோ அவருக்கு அதிகாரம் இல்லை அது மாதிரி குபேரனும் செல்வத்தை பாதுகாப்பதற்கு தான் தேவர்களுடைய மனிதர்களுடைய நிதி நிலைமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அவருக்கு மெயின் பவர் இந்த குபேரன் காலில் வந்து சில பேர் அழுகிறாங்க குபேர பூஜை பண்ணுறாங்க குபேர யாகம் பண்ணுறாங்க போய் தொலைகுதுன்னு சொல்லி எப்படி நவகிரகங்கள் இறக்கப்பட்டு வரம் கொடுக்குதோ அந்த மாதிரி அவர் சில பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாரு தவிர தனதங்கிற பேர் அவருக்கு முழுக்க முழுக்க பொருந்தாது யாருக்கு பொருந்தும் சூரிய நாராயணனுக்கு பொருந்தும் சத்ராஜ்யத்தை என்ன பண்ணினா சத்ராஜ்யத்து சூரியனை பார்த்து தினம் பூஜை பண்ணினா அவனுக்கு தினம் ஒரு வண்டி வாரம் தங்கம் கொட்டுற மாதிரி ஒரு சமந்தகமணியை சூரியன் கொடுத்துட்டு போனான் சூரியன் பணம் கொடுக்குறதுல மன்னன்னு சொல்லியிருக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் அல்லது ரெண்டாம் இடத்துலையும் சூரியன் இருந்துட்டான்னா உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது அந்த மோதிர விரல்னு சொல்கிறோம் அதுதான் சூரிய விரல் அந்த சூரிய விரலானது நடுவிரலுடைய மேல் அங்குலாஸ்தியினுடைய பாதியை தாண்டி மேலே இருக்குமானால் உங்களுக்கு பணப்பிரச்சனையே வராது இப்போ முதல்வராக இருக்கிறாரு கருணாநிதி அவர் கையை க்ளோஸ் அப்பில் பாருங்கள் அப்படி இருக்கும் அந்த மாதிரி சில பேருக்கு தான் அமையும் சூரியன் வந்து பணம் கொடுக்குறவன் அவ்வளோ வலுவா இருக்கிற ஜாதகத்தில் அவன் ஒரு காலத்திலயே அவன் போண்டி ஆக மாட்டான்னு சொல்லிடு ஆனால் சூரிய நாராயணனுக்கு தான் என் தனதகங்கிற பேரு பொருந்தோம் அப்படின்னு சொல்லுவான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா ஒரு குழந்த பிறந்த ஒரு ஆளுக்கு அவன் வந்து குபேரனுடைய பேரை என் மகனுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் ஏண்டா அப்படின்னா குபேரன் தான் வந்து காசுக்கு அதிபதி அவனுடைய மகன்கிற மாதிரி அவன் பேரை இவனுக்கு வச்சா என்னடா ஆகும்னா சதா செல்வம் கூட்டும் அப்படின்னு அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆத்திகன் தெய்வ நம்பிக்கை உள்ள ஒரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னா கடவுள் மார்க்கத்திலே போகிறவன் அவன் சொன்னான்னா காசு வரணுங்கிறதுக்காக இவனுக்கு ஐலிபிலின்னு பேர் வச்சு அவனை எங்கே பார்த்தானா ஐலிபிலி ஐலிபிலின்னு கூப்பிட்டுகிட்டு அவன் பிச்சு எடுத்தா தேவையன்று பேர் வைங்கப்பா அப்படின்னான் ஏண்டானா குபேரனுக்கு அயில பிளகான்னு பேர் அயில பிளகானா குபேரன் அர்த்தம் வேதத்தில் அந்த ஐல பிளகாங்க இலக்கணப்படி ஐலி வரும் இப்ப நீங்க சொல்லி பாருங்க ஒருத்தனக்கு ஐலி பிரின்னு பேர் வச்சு ஐலிபிரி அப்படின்னா கேக்குறவன் என்னடா என்னமோ கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காத காசு வரணுங்கிறதுக்காக ஐலி பேர் வைக்கிறீங்க நீங்கள் நாராயணன் பேர் வாங்கி அவன் பிச்சை எடுத்துகிட்டு போகட்டும் பிச்சைக்காரனாக இருந்தால் கூட உன் பேர் என்ன பண்ணால் நாராயணன்னு சொல்லுவான் அவனை கூப்பிடவேண்டே நாராயணா பா கொஞ்சம் பழைய சுவரக்கு வாங்கிட்டு போன்னு சொல்லுவான் அது எவ்வளோ கௌரவமாக இருக்கும் ஏன்னா அப்படி ஐலிபுரியன்னு பேர் வச்சு தரீங்க அப்படின்னு பரிகாசம் பண்ணினதாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு துக்கடா துணுக்கு ஒன்று ஒருத்தர் வந்து காசுக்கு இன்சார்ஜாக இருக்கிறாங்கிறதுக்காக அவர் காலில் போய் விழுந்து அவரை பிடிங்கினு குடு குடு குடுன்னு கேட்கறது வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை பின்னால் வந்த சில அறியாமை மார்க்கம் அது அப்படின்னு சொல்றார் தனதஹ என்பது உண்மையிலேயே சூரிய நாராயணனுக்கு பொருந்தும் நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் எவ்வளவு காலத்துல தேவையோ அப்ப கொடுப்பான் அப்படின்றான் சில பேரு ஒரு கற்பனை பண்ணிக்குவாங்க என்னடா நம்ம எதிர்காலத்துக்கு எவ்வளவு எப்படி இத்தனை லட்சம் பணமாவது இருந்தா தான் நமக்கு ஆபத்து அவசரத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு எஸ்டிமேட் போடுவாங்க ஆனா உண்மையிலே ஜாதக ரீதியா இவங்களுக்கு எதிர்காலத்துல அவ்வளவு பண தேவை இருக்காது பாகவதத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறான் நம்ம அடிப்படை தேவைகளுக்கு மித மிஞ்சின காசை சேர்த்து வச்சா நாமும் திருடனும் ஒன்று அப்படின்னு பாகவதத்தில் ஒன்று வந்திருக்கு நான் முத முதன்னு ஒரு சினிமா பாட்டு ஒன்று கேட்டேன் காசேதான் கடவுளடா அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு அதில் அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும்னு ஒரு வரி வருது இதை கேட்டுட்டு அது எப்படிப்பா அவருடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அவன் பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறான் அவன் பணக்காரனாக இருக்கிறான் அவனை போய் திருடன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் சின்ன வயசில் சந்தேகப்பட்டேன் ஆனால் பின்னால் பாகவதம் படிக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருவன் வந்து தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மிஞ்சின பணத்தை சும்மா எந்த செலவும் இல்லாமல் பூமி கடியில் புதச்சு புதச்சி பயன்பாடு இல்லாமல் இருக்கிறான் என்ன அர்த்தம்னா அந்த பணம் வெளியே புடக்கத்தில் வர்றதுனால மற்றவர்கள் அடையக்கூடிய நன்மையை இவன் கெடுக்கிறான் இல்லையா அது ஒரு திருட்டுக்கு சமானம் தானே என்று அந்த காலத்தில் தங்க நாணயங்களை பூமி கடியிலே புதைத்து அப்படி ஒரு கருத்தை அவர்கள் எழுதினார்கள் அதனால இங்கே உங்களுக்கு பணம் வேணும்னா சூரியநாராயணம் டெய்லி விண்ணப்பம் பண்ணுங்க உங்களுக்கு எப்போ எப்போ எவ்வளோ காசு வேணுமோ அப்பப்போ அவ்வளோ கரெக்டாக வரணும் ஆல் இண்டியா ரேடியோவில் நடாதூர் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார் சார் இப்போ போயிட்டார் அவர் சொல்லுவார் அவர் வீட்டுக்கு நான் எப்போ போனாலும் ஏதாவது மந்திரம் ஜெபிச்சிட்டே உட்காந்துருப்பாரு என்ன சார் எப்பப்போ தானே ஜெபிச்சிட்டே இருக்கிறீங்களேன்னு சொன்னால் இருபத்தி மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு ஹோரை இருக்கு ஹோரைன்னு சொன்னால் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரிய மணி நேரம் வந்து அப்பப்போ எனக்கு சேவைக்கு பணம் வந்துடும் அப்படின்னா எப்படின்னா என் ஒய்ஃப் வந்து சொல்லுவா கேஸ் சிலிண்டர் சேர்ந்து போச்சுங்க இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள கேஸ் சிலிண்டர் வரணும் அவ்வளவுக்குதான் மன்னணி இருக்கு அப்படின்னா கரெக்டாக அந்த ரெண்டு நாளைக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா கேஸ் சிலிண்டர் விலை என்னையோ அந்த பணம் ப்ளஸ் பக்ஷிஸ் அதோடு சேர்த்து எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து சேரும் ஆனால் அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலே வராது நான் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை என் ஒய்ஃப் சொல்லுவா பணம் வருதான் வருதே ஒரு சிலிண்டர் தீர்த்து போனால் ரெண்டு சிலிண்டருக்கு காசு வந்தால் நமக்கு ஒரு தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா தெம்பை பூ கொண்டு போடு நமக்கு இப்போதைக்கு சிலிண்ட்ரு வேணும் அவ்வளோ அதே மாதிரி அவருக்கு பின்னால் கேன்சர் வந்தது கேன்சர் வந்து அவரை படுத்துட்டார் அப்போது அவருக்கு பல இடங்களிலிருந்தும் பணம் நம்ம பருவமரக்கார பணம் கொடுத்தார் டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாரு தங்கமாளியார் ராஜேந்திரன் செட்டியார் அவருக்கு நிறைய பண உதவி செய்து ஒரு வேனே அவருக்கு கொடுத்து மெட்ராஸில் சகலவிதமான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸுக்கும் ஹெல்ப் பண்ணார் ஒரு சார சாதிய வரு எப்படி வரும் நினைக்கிறீங்க இதுதான் அது போல சூரிய நாராயணனுடைய அருள் இருக்கிறவர்களுக்கு அவ்வப்பொழுது தேவைக்கு பணம் அவன் எவ்வளவு இருப்பான் அப்படிங்கிற கருத்தை சொல்லி தனத பேர் அவனுக்கு தான் பொருந்த முடியா அலக்காயாக பதிரப்பி தனதவேதாக அக்னி பகவானை பத்தி இப்ப கேள்வி பண்றார் அக்னி பகவானுக்கு ஜாத வேதுன்னு சொல்லி ஒரு பேர் உண்டுங்க ஜாத வேதசுனா வேதங்களை அறிந்தவன் ஒரு அர்த்தம் வேதங்கள்ல உற்பத்தியான எல்லா பொருள்களை பற்றியும் முறைப்படி அறிந்தவன்னு ஒரு அர்த்தம் ஆனா உண்மையில அக்னி பகவான் வந்து அவ்வளவு பெரிய ஞானியா இல்லை அக்னி பகவானுக்கும் தெரியாத வேத பகுதிகள்லாம் உண்டு அவனை போய் ஜாத வேதுங்கிறாங்க அவனை பாவகிறாங்க பாவக நீங்க பாவக நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க பாவகங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை பாவக்கனா பாவங்களை போக்குகிறவன் பத்திதான் பாவனை சீதாராமன் சொல்கிறாங்கல்ல பாவக்கான பாவங்களை போக்குகிறவன் அக்னியில் நீங்கள் ஹோமம் பண்ணும்போது உங்கள் பாவங்கள் எல்லாம் பொசைக்கு போகிறேன் தீயினெல் தூசாகும் என்ற ஆண்டாள் பாடியது போல எல்லா தீயவற்றையும் அழிக்கிறது இறந்து போன உடம்பை நெருப்பு வச்சு கொடுத்துறாங்க தேவையில்லாத பொருள்களை நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க அது அவ்வளோ பெய்யும் அழிச்சிருது இல்லையா புனிதப்படுத்துகிறது எனவே சீதையை வந்து எதுக்கு நெருப்புகளை இறங்க சொன்னான் ராமன் நீ உண்மையிலேயே உத்தனி பத்தனியாயிருந்தா நெருப்புகளை குதிடி பார்ப்போம் ராவணன் ஒன்னு ஒன்றும் செய்யலைன்னா இந்த தீவு ஒன்று ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னான் ஆனால் சீதைக்கு தன் கற்பிலே நம்பிக்கை இருந்தது எனவே குதிச்சிட்டான் அப்போது பகவான் என்ன சொன்னான் அக்னி பகவான் இவளுடைய கற்புத்தி என்னை சுடுகிறது தயவுப்படி இவளை வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு அவன் கத்தலாம் உள்ளிருந்து அக்னி பகவான் கற்றுலாம் என்ன சொல்லுது நெருப்பு அப்படின்னு அதனால இதெல்லாம் அந்த காலத்து கதைகள் இந்த காலத்துல ஒவ்வொரு பொம்பளையும் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தா இந்த காலத்து பொம்பளை என்ன பண்ணுவா தான் நெருப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இழுத்து முதல் அவன் முதல்ல வேக வச்சிட்டு அப்புறம் நம்ம வேகணுமா வேண்டாமாங்கிறதை யோசனை பண்ணிட்டு இருப்பான் அந்த மாதிரி இப்போ காலம் ஆயி அந்த காலத்துல ராமன் சொன்னா லட்சுமணியின் தீ மூட்டினா இவ போய் இது நெருப்புக்குள்ள பூந்தான்னு இருக்கேன் இப்படி பாவக்ககை என்று புனிதப்படுத்துகிறவன் என்று சொல்லுகிறார்களே அந்த அக்னி அவன் சமயத்துல அவனே தப்பு பண்ணுவான் அக்னி பகவானுக்கு ஒரு தடவை சப்த ரிஷிகளுடைய மனைவிகள் மேல ஆசை வந்ததான் அதனால அந்தந்த மனைவியிடம் அந்தந்த ரிஷி மாதிரி வேஷம் போட்டு திருடுதனமாய் போய் சேர்ந்தான் அப்படின்னு தான் சொல்லிருக்கு இவன் தானா பாவங்களை மன்னிக்கிறவன் உலகத்தினுடைய பாவங்களை போக்குறவன் இப்படி வாழ்ந்தான்னா எப்படி அப்ப இந்த பாவக்கங்கிற பேர் அவனுக்கு எப்படி பொருந்தும் ஜாத பேர் எப்படி பொருந்தும் பொருந்தாத பேரை கொண்டா வச்சிருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சில பேருக்கு பரிசுத்தம்னு பேர் வச்சிருப்பாங்க ஆக அயோகிதரமணியிருப்பான் வாழ்க்கையில் எவன்டா அவனுக்கு பரிசுத்தம்னு பேர் வச்சான் அப்படின்னு கேட்குறாங்க இருக்கும் பேருகம் வாழ்க்கை முறையும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது அப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறார் பெருமாளுக்கு மூன்று ஆபத்துக்கள் வந்தன வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது சம்பந்தமாக ஒரு ரசக்தி சொல்லுவார்கள் பெருமாளுக்கு மூன்று ஆபத்துக்கள் வந்தன என்னடா ஆபத்துன்னா ஒரு திரௌபதி வந்து கிருஷ்ணா எனக்கு சேலை சொல்லி ரெண்டு கையை விட்டுட்டு நின்னா இன்னொரு தடவை கஜேந்திரன் ஆதி மூலமேனு துதுக்கீல தாமரை பிடிச்சுக்கிட்டு கூப்பிடான் மூணாவது தடவை பிரகலாதனவன் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான்னு சொல்லி விட்டான் இரணியும் தூணை உடச்சுக்கிட்டு நிக்கிறான் இந்த மூன்று சந்தர்ப்பத்திலையும் ஆபத்து யாருக்கடா அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு தான் ஆபத்து அப்படின்னா பெருமாளுக்கு என்னங்க ஆபத்து திரௌபதிக்கும் மானம் போகுதுன்னு அவ சேலை கேட்கறா அவனுக்கு தான் ஆபத்து அதே மாதிரி கஜேந்திரன் சொல்லி உயிர் பிச்சை கேட்கிறான் அவனுக்கு தான் ஆபத்து இங்கே இறணியன் வந்து எங்கடா அப்படின்னு சொல்லி அனாவசியமா பகவத் தூஷணம் பண்ணி தன் ஆத்மாவை பாழா கிட்ட அவனுக்கு தான் அங்கே ஆபத்து அப்படி இருக்க பெருமாளுக்கு ஆபத்துன்னு சொல்றீங்களே அப்படின்னா இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலுமே திரௌபதி பிரகலாதன் கஜேந்திரன் என்ற மூவருமே எவ்வளவு விசுமாசத்தோடு பகவானை கூப்பிட்டார்கள் என்றால் இந்த விசுமாசத்துக்கு அவன் வந்தே ஆக வேண்டும் அவ்வளவு ஃபெய்த் பார் எக்ஸலன்ஸ் எவ்வளோ ஃபைத் இருந்தால் அவன் கட்டாயம் குதிச்சாகணுமோ அவ்வளோ ஃபைத்தோட மூணு பேரும் கூப்பிட்டாங்க இப்போ நாமும் தான் பகவானை கூப்பிடுறோம் இப்போ இந்த உபன்யாசம் முடிஞ்சு உக்காந்து எந்திரிக்கிற போது எல்லாரும் கோவிந்தா நாராயணன் தான் கூப்பிடுறாங்க எதுவரை முட்டைக்கால் வலிக்குது அதனால சீக்கிரம் என்னை காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் இத்தனை பேர் கூப்பிட்டு யாருக்காவது வர்றானா இந்தா முடக்க தாங்கிற சாப்பிடு உனக்கு சரியாக போய்டும் அப்படின்னு கொடுக்குறானா இல்லையே காரணம் என்ன அவ்வளவு ஃபெய்த்து நம்மகிட்ட இல்லை ஆனா இந்த மூணு பேர் கூட்ட போது இந்த ஃபெய்த்துக்கு நான் போகலைன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா உலகத்திலே நாளைக்கு கடவுள் இல்லை என்று எழுதி விடுவார்கள் சாத்திரங்கள் பொய் என்று நெருப்பிற தூக்கி எறிந்து விடுவார்கள் என்னை இந்த உலகமே புறக்கணித்து விடும் அப்போ என்னுடைய தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நேரம் இது என்று இந்த ஆபத்தை தன் ஆபத்தாக நினைச்சு இந்த மூன்று முறையும் அவன் குதித்து வந்தான் திரௌபதிக்கு சேலை கொடுத்தான் கஜேந்திரனுக்கு சக்கரத்தை அனுப்பினா பிரகலாதனுக்கு தூணு குளிர்கள் வெளியே வந்தான் இப்படியாக மூன்று பக்தர்கள் பெருமாளை மூன்று முறை ஆபத்திலே சிக்க வைத்தார்கள் அவன் தன் சா புத்தி கொண்டான் அவன்தான் பாவகன் பாவகன் என்ன அனுப்பும் தூய்மைப்படுத்துகிறவன் பாவங்களை நீக்குகிறவன் ஆத்மாவை கழுவுகிறவன் அப்படின்னு அவன்தான் அவன் பேர் ரொம்ப பொருத்தமான பேரு அவன் கிருஷ்ணாவதாரத்திலே ராசிரியரை செய்து கொண்டு ஐந்து லட்சம் கோபிகாசிரியர்களோடு கைகோர்த்து ஆடிக்கொண்டிருந்த போதும் கூட ஒரு குழந்தை கறிக்கட்டையாகி பிறந்தது அவன் ஆரதர் சொல்றார் ஆஜன்ம பிரம்மச்சாரி ஒருத்தன் குழந்தை தொட்டா அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடும் சொன்னப்போ இவன் போய் தொட்டுதான் அந்த குழந்தைக்கு உயிர் வந்தது பீஷ்மர் தொட்டப்போ உயிர் வரல அப்ப என்னடா பெண்ணாசையே இல்லாதவன் ப்ரூவ் ஆகுதாங்க இதை சொன்னால் யார் நம்புவா சிசுபாலு கெக்கப்பிரிக்கிறான் ஏய் பெரிய ஃப்ராடாது இதை விட ஃப்ராடு வேறு எதுவுமே இல்லை என்னை போல ஆளுகை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவன் இப்படி ஒரு நாடகம் அந்த குழந்தையை ஏதோ ஒரு மந்திர தந்திர வேலை பண்ணி செத்தம் மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து அது உயிர் கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் தானா பிரம்மச்சாரி இவன்னாம் பிரம்மச்சாரின்னு சொன்னால் இந்த நாட்டில் பிரம்மச்சாரியுமே கிடையாது சாஸ்திரம்லாம் போய் அடித்து கொள்ளுங்கடாவினே அப்படின்னு சிசுபாலு கத்துறான் ஆனால் உண்மை என்ன என்றால் அவதாரத்திலே ஊர்வதாரத்திலே ராமாவதாரத்திலே முனிவர்களுக்கு வரம் கொடுத்திருந்தான் கிருஷ்ணாவதாரத்தில் நீங்களெல்லாம் பெண்களாக வாருங்கள் உங்களை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாது நான் ஏக்கப்பத்தினி வரதன்னு சொல்லி அந்த வரத்துக்காக அந்த ரிஷிகளெல்லாம் கோபிகாஸ்திரிகளாக பிறந்தார்கள் அவர்களோடு சரசமாடி சல்லாபம் பண்ணி அவர்களை திருப்திப்படுத்தினான் அவனுக்கு அதில் எந்த வகையான திருப்தியும் கிடையாது இப்போ நாலு வயசு குழந்த அப்பாவையும் அம்மாவையும் நொங்கி இடிச்சு விளையாட கூப்பிடும் பிள்ளை பெற்றவர்களுக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம் என்னென்னு வாப்பா நொண்டி அடிப்பாம இவன் பெத்த பாவத்துக்கு வீட்டுக்கு அதை வெளியே சாத்தி விட்டு உள்ள முடிஞ்சதுக்குள்ள சரி நான் அடிக்கவா நீ அடிக்கவா நீ அடி அப்படிம்பான் அந்த வயசில் முப்பத்தி ரெண்டு வயசில் அவன் நொண்டி அடித்து ரெண்டு வயசு கீழே விழுந்து முட்டி பேருந்து எதுக்கு பிள்ளைக்காக இப்போ யாராவது அந்த நேரத்தில் ஜன்னல் வழியாக பார்த்துட்டாங்கன்னா இந்த மனுஷனுக்கு புத்தி கெட்டு போச்சு பாரு முப்பத்தஞ்சு வயசுல மனுஷன் நொண்டி அடிச்சு விளையாடுறான் வயசை பற்றியா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மை யாருக்கு தெரியும் அந்த அப்பனுக்கு தான் தெரியும் நான் நொண்டி அடித்தது எனக்காக அல்ல என் மகனுடைய சந்தோஷத்துக்காக நொண்டி அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அதுபோல இந்த கோபிகாஸ்திரீகளோடு அவன் சல்லாபம் செய்தது எனக்காக அல்ல அவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக விதிய செஞ்சேன் என்ற மனப்பான்மையோடு அவன் ராசலே செய்தான் எனவே அவன் தொட்ட உடனே இறந்த குழந்தை பிழைத்தது உண்மையில கண்ணன் தான் ஆ ஜென்ம என்பது சுத்தமா இல்லாதவன் அவன் அது அங்கே நிரூபகமாக தான் பாவகன் அப்படின்னு சொல்றது அப்படி பேர் வச்சா பொருத்தமாக வைக்கணும் அப்படிங்கிற பாவகோ ஜாத்த வேதாக ஈத்தம் சக்ஞான பேர்னு அர்த்தம் நாமன் கிளேச்சர் ஈத்தம் எல்லாம் எப்படி தவித்தாதிபத்து தவித்தன்னு ஒரு பேரு டவித்தன்னு ஒரு தேவனுக்கு பேரா அர்த்தமே இல்லாததுங்க டவித்தன்னு ஒன்றும் கிடையாது இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு சார் வர்றாங்க ஒரு நல்ல பேரா ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நாம நட்சத்திரம் எப்படிங்க அப்படின்னு சொன்னால் டானாவில ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டானாவிலையா டங்கரை பங்கரை டங்கரை வைங்க அருமையான பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சான்ஸ்கிருத் டிக்ஸியை பார்த்தா இருக்காது ஹிந்தி டிக்சியை பார்த்தா இருக்காது தமிழ் பார்த்தா இருக்காது இது என்ன பாஷேன்னே தெரியலையே இது ஃப்ரெஞ்சாக லத்தினா அவர் பல மொழிகள் கற்றவராச்சே சரி இப்போதைக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் டங்கரை பங்குற மங்கர எழுதான் என்ன வாயில தோணுதோ அப்படி வச்சிடறாங்க அதுக்கு அர்த்தமே நீங்க எந்த கிராயத்திலையும் பார்க்க முடியாது அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க அதான் டவித்த ஒரு எக்ஸாம்பிள் டவித்தாதிபத்து முதலிய பெயர்கள் அமிருதூஜாம் அமிர்தபுஜம்னா தேவர்களுக்கு ஒரு பேருங்க அமிர்தபுஜம் என்றால் அமுதம் கடைந்தவர்கள் புஜங்களாலே பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தவர்கள் அதனால அமிர்தபுஜர்கள் பேர் தேவர்களுக்கு அமிர்தபுஜம்னு பேரு அமிர்தபுஜாம்யா எதிரிச்சாம் பிரவிர்த்தா ஸ்தாசாம் எதிரா அப்படின்னு தற்சயனாக விழுந்தது லாட்ரி டிக்கெட் விழுந்த மாதிரி ஒரு ஒரு பேரு விழுது தேவர்களுக்கு பேர் கிடைச்சி பூச்சா விழுதா அதுக்கு காரணம் இல்ல இந்த பிளாட்ஃபார்மில் சில பேர் ஒரு வட்டமாக ஒரு அட்டையை வெட்டி வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பருக்கு வைக்கிட்டு நடுவில் ஒரு தகரத்தை முள் மாதிரி வச்சு சொல்லுவான் இதை ஒரு சுற்றி சுற்றி இது எந்த நம்பரில் போய் நிற்குதோ அந்த எட்டாம் நம்பருன்னு சொன்னால் ஒரு பைசாமிட்டாக எட்டு தருவேன் ஆனால் நீங்கள் நாலுலாம் வைக்கணும் முதல்ல எனக்கு அப்படின்டுவான் இவன் வரவான என்னென்னப்பான் பன்னெண்டாம் நம்பரில் போய் நிற்கிறப்ப அது சுற்றி உண்டான் பன்னெண்டு மீட்டாய் கிடைக்க சொல்லி அது தோராயமாக ஒரு ஸ்பீடில் சுற்றினா பன்னெண்டில் போய் நிற்க முடியாலும் விட்டு அது சைபரில் போய் நிற்கும் அவனுக்கு உள்ள காசும் போச்சு ஒரு முட்டாய் கூட கிடையாது அவனுக்கு இப்படிலாம் நான் ஏமாந்துருக்கேன் சின்ன வயசில் அது மாதிரி யாதர்ச்சிகமாக எதேஷ்ட எதேச்சியாக தற்செயலாக பேர் அமைஞ்சு போச்சு சில பேர் வந்து முகம் பார்த்தீங்கன்னா கோணமானலாக இருக்கும் அவனுக்கு சுந்தர பேர் வச்சுருப்பாங்க சில பேர் அம்மாவாசை இருட்டு மாதிரி இருப்பான் அவனுக்கு வெள்ளையப்பன் பேர் வச்சிருப்பாங்க இப்படி தற்செயலாக சில பேர் அமையும் சில பேர் அறிவழகுன்னு பேரோடு இருப்பான் அவனுக்கு கையெழுத்து போட தெரியாது அவன் கை நாடு வச்சுட்டு உட்காந்துருப்பான் அவனுக்கு அறிவழகன்னு பேர் இப்படி பெயருக்கும் வாழ்வுக்கும் சம்பந்தமே இல்லாமல் யாதிச்சிகமாக பெயர்கள் தேவர்களுக்கே அமைந்து விட்டன அப்படிங்கிறார் அதான் யதிர்ச்சாம் பிரபுத்தா ஸ்தாசாம் அந்த பெயர்கள்லாம் அப்படி அவைகள் ஏக்கோ அபிதேயா ஏகோ அபிதேயான பெயருக்கும் தனக்கும் பொருத்தம் உள்ள ஒரே ஒருவன் ஏக்ககான ஒருவன் அபிதேயானா பெயரினால் சரியாக சுட்டப்படுவான் அபிதானம்னா பெயர் அபிதேயாகனா பெயரினால் முறைப்படி சுட்டப்படுபவன் கஜேந்திரன் வந்து கையில் தாமரை வச்சுக்கிட்டு ஆதி மூலமேனு கூப்பிட்டுச்சான் ஆதிமூலம்ங்கிற பேர் முப்பத்து மூணு கோடி தேவர்களுக்கும் இல்லை பெருமாளுக்கும் அப்படி பேர் கிடையாது அப்போது இந்த லெட்டரை கொண்டு போய் யாற்று கொடுக்கறது என்று நாத தேவதை பார்த்துச்சான் எல்லா தேவர்களும் எங்கள் பேர் ஆதிமூலம் இல்லை போ போ ஒன்று அப்போ அட்ரெஸ் தெரியாத போஸ்ட்மேன் மாதிரி நாததேவதை இந்த ஆதி மூலம்ங்கிறத வச்சுட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தெரியலே அப்போ வியாழ பகவான் சொன்னார் ஆதி மூலம்னா எல்லாத்துக்கும் ரூட்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் ஆணி வேற இருக்கிறவன் ஆண்டவன் தான் அவங்ககிட்ட கொண்டே கூட அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நாததேவதை அவங்கள்ட கொண்டு ஆதி மூலமே நீங்கள் தானே பிடிங்க ஆமாம் நான் தானே உடையாந்து தான் அப்படின்னு அப்போ அவனுக்கு அந்த பெயர் முழுக்க முழுக்க பொருந்துகிறது அப்போ பொருந்துகிற மாதிரி ஒரு பெயர் பிதேயா அவன் ஒருவனுக்குத்தான் சகல பெயர்களும் பொருந்தும் அவனை என்ன மாதிரி வச்சு கூப்பிட்டா கூட அந்த பெயர் பொருந்தும் அப்படின்றார் இப்போ பௌத்த மதத்தை பற்றி முதன் ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது மேல் அப்போ அவ கண்டது கண்டபடி சொல்லிட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சிக்காகோ யூனிவர்சிட்டின்னு யார் சொன்ன பதிலும் சரியில்லை என்ன செய்தா பிரான்ஸ் தேசத்தில் தான் முதன் முதன் பௌத்த மதத்தை பற்றி முறையாக ஆய்வு செய்தார்கள் காரணம் என்னன்னா பௌத்த மதத்தினுடைய சாத்திரங்கள் எல்லாம் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது பாலி மொழி என்று ஒரு மொழி இருப்பதை மேல்நாட்டுக்காரர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆண்டு வரை தெரியாது அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாவது ஆண்டு ஆசிரியர் யூ என்பவர் முதன் பாலி மொழியை பிரெஞ்சிலே மக்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு புத்தகம் எழுதினார் பிரெஞ்சுக்காரங்க பிரெஞ்சு மூலமாக பாலிமொழியை கற்றுக்கொண்டு இந்த பாலிமொழியில் தான் பௌத்த மத சாஸ்திரங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு தான் முத முதன்னு பௌத்த மத ஆய்வுகள் செய்யப்பட்டன மேல்நாட்டில் இதை வந்து பிறகு பின்னாலே அவர்கள் புரிந்து மற்றவர்களுக்கு கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்லாம் வாபஸ் வாங்கிட்டான் இது ஃப்ரான்ஸுக்கு போக வேண்டிய ஆணரையா மற்றவர்களுக்கு போக வேண்டிய ஆணர்களேன்னு அது மாதிரி இந்த பெயரை யார் யாருக்கோ வைக்கிறாங்க இந்த சௌரஹா சௌருகி இதெல்லாம் சூரிய நாராயணனுக்குரிய பேரு இது வந்து மனிதர்களுக்கு வைக்கிறாங்க ராஜாக்களுக்கு வைக்கிறாங்க தேவர்களுக்கு வைக்கிறாங்க ஆனால் அந்த பேரெல்லாம் அங்கே முழுக்க பொருந்தாது அது இவனுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிற ஏகோ அபிதேய தத் அணுகுணகுணி அணுகுணகுணம்னா அதற்கு ஏற்ற குணம் உள்ளவன் அர்த்தம் அணுகுணம் என்றால் அதை ஒத்த குணம் உள்ளவனான நடத்தை உள்ளவன் அல்லது வாழ்க்கை முறை உள்ளவன் அணுகுண குணகி அப்படிங்கிற அந்த பேரு எது சொல்லுதோ அதை கரெக்டா அவன் வாழ்ந்து காட்டுகிறவன் அப்படின்னு சொல்ற இப்ப ஆச்சாரியோ பரமோ தேவகான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது குருதான் சிறந்த தெய்வம் சரி சும்மா நீங்க பாட்டு உங்க இஷ்டப்பட்டு சொல்லிட்டா போச்சா குருதானே சிறந்த தெய்வம் சரி வெங்கடாஜலபதிக்கு பண்ற மரியாதையை குருவுக்கு பண்ணலாமா அப்படின்னா ஓ பண்ணலாமே வெங்கடாஜலபதி உண்டியில் போடுறதெல்லாம் குரு குணம் கொடுங்கன்னு உகமாக சொல்லுவாங்க இல்லைங்க வெங்கடாஜலபதிக்கு நாங்கள் சமயத்தில் அபிஷேகம்லாம் பண்ணுறது உண்டு நான் வெங்கடாஜலபதிக்கு கோமய அபிஷேகம் பண்ணணும் ஆசைப்பட்டுகிட்டு இருக்கிறேன் கோமம்னா மாட்டுசாணின்னு அர்த்தம் அதனால குரு தலையில் மாட்டு சாணியை கரைச்சி ஊத்துறதா இருக்கிறேன் ஏன்னா ஆச்சாரியோ பரமோ தேவகான்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அது பொருந்துமாங்க அப்படின்னா அடைய முன்னே அந்த அர்த்தத்தில் சொல்லலடா இப்போ எந்த இடத்துல சொன்னாங்கன்னா அது கபீர்தாஸ் பதில் சொல்கிறார் ஆண்டவனை வழிபட்டால் உங்களுக்கு நிதியும் நிலமும் தான் கிடைக்கும் ஆனால் குருவை வழிபட்டால் உங்களுக்கு ஆண்டவனே கிடைப்பான் அப்படின்னு ஆண்டவனை கும்பிட்டு பாருங்க அவனுடைய கொடை தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அவன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான் ஆனால் குருவை கும்பிட்டு பாருங்க ஆண்டவனே உங்களுக்கு கிடைப்பான் அதனால தான் ஆச்சாரியோ பரம தேவகா அப்படின்னு அப்போ அந்த பொன்மொழிக்கு அர்த்தம் இருக்கிறது ஒரு பழமொழியோ ஒரு பொன்மொழியோ சொன்னா அது வெரிஃபை வெரிஃபை ஆகணும் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடனு சொன்னது பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அதில் அர்த்தம் உள்ளதுன்னு எழுதினான் அதில் அர்த்தம் உள்ளதுங்கிறதுலதான் கவிதையே இருக்கு ஏண்டான்னா சாதாரணமா பாம்பு கருடனை பார்த்து சௌக்கியமானு கேட்காது கருடனை பார்த்தோன்னே பொந்துக்குள்ள போய் விழிஞ்சுக்கும் அப்படி இருக்கிற போது பாம்பு கருடனை பார்த்து சௌக்கியமானு கேட்டுச்சின்னு பாட்டு எழுதுறீங்களே அது பொருந்தாதே அப்படின்னா அதனுடைய முன்பகுதியை படித்து பாரு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அது இருக்கிற இடம் பரமசிவன் கழுத்து அதனால தைரியமாக கேட்டது என்னப்பா கருடா சௌக்கியமா அப்படின்னா அதில் அர்த்தம் உள்ளதுன்னா யாரும் இருக்கும் இடத்தில் கொண்டால் எல்லாம் சௌக்கியமேண்டர்த்தம் அவன் எங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்துக்கணும் யா தலையின் இடிந்த வள்ளுவர் சொல்கிறார் இந்த முடி இருக்குதே தலையில் இருக்கிற வரைக்கும் ஷாம்பு போடுறான் என்னென்னமோ தைலம் போடுறான் சென்ட்டு போடுறான் கண்ணாடி சென்னாலும் முந்நூற்றது டிகிரியில் பார்க்குறான் சில ஜவுளி கடையில் சில தையக்கடையில் போனீங்கன்னா ஒரு ரூம் வச்சுருப்பான் என்னடானா இது சரியாக இருக்கான்னு போட்டு பார்க்குறோம் அங்கே உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா முந்நூற்றது டிகிரியில் கண்ணாடியாக இருக்கும் அந்த மாதிரி ரூம்களை நுழைஞ்சிட்டான்னா அவனுடைய தலை முந்தலை பின்தலையில் அப்படி இப்படி இப்படி பார்க்குறானே காரணம் என்னென்னா இந்த சரக்கு எப்படி இருக்குது தலைக்கு உள்ள நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல வெளியே போவது நல்லா இருக்குதான்னு சொல்லி ஒரு வெரிபிகேஷன் ஷாப்ல வெட்டப்பட்டு கீழே விழுந்துட்டா அவ்வளவுதான் ஐயா முதல்ல வீட்டுக்குள்ள நுழையணும் தீட்டு அப்படின்றான் அப்போ ஒருவன் எந்த இடத்துல எதா ஸ்தானம் இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தாதான் அவனுக்கு வாழ்வுங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை அது சொல்லு எல்லாமே அதுதான் அதுதான் இங்க சொல்ற அப்போ அனுகுணம் அதற்கு ஏற்ற பொருள் உள்ளதாக அதற்கு ஏற்ற நடவடிக்கை நடத்தி உள்ளதாக இருக்கிறவன் தான் அனுகுணம்னு பேரு இந்த பிரதக்ஷணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா கோவிலில் பிரதக்ஷணம் பண்றதுன்னு அந்த பிரதக்ஷணம் பெருமாள் வலது பக்கம் இருக்கும்படி வச்சு நாம அப்படி சுற்றி வரணும் பிர பிர என்றால் முறைப்படி சுற்றி வருதல்னு அர்த்தம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க பிள்ளை திருநிறையூர் அரையறும் பராசரப்பட்டரும் ஸ்ரீரங்கம் பெருமாள் சன்னதியில் அந்த கோவில் வெளிப்பிராகாரத்தை சுற்றுவாங்களாம் அப்படி சுற்றுறப்போ எப்படி சுற்றுவாங்களாம் இவங்க கூட பிரதட்சிணம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த ரேஸ் கோர்ஸில் குதிரை ஓடுற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு வேகமாக போய் சுற்றி முடிச்சா போதும்டா அப்படின்னு சுற்றி முடிவாங்களாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எல்லா சன்னதிகளையும் தூண்களையும் மண்டபங்களையும் கோபுரங்களையும் கண்ணால் பருகி பருகி இன்புற்று மங்களா சாசனம் செய்வது போல நிறுத்தி நிதானமாக ரசித்து செய்வாங்களாம் ஏண்டனா இது சாட்சாத் வைகுண்டம் தான் இந்த வைகுண்டத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் நம்முடைய வழிபாட்டுக்குரியது ரசனைக்கு உரியது அப்படி இருக்கிற போது பிரதட்சிணம் பண்ற போது கண்ணு மூடிக்கிட்டீங்கன்னு சொத்துறீங்க பகவான் ரெண்டு கண்ணை கொடுத்துருக்கிறானே அதை ரசனையோடு செய்யுங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரசித்து மெல்ல சுற்றுவார்களாம் அதை நஞ்சியர் பார்த்து சொன்னாரா பிரதக்ஷணம் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் வேண்டுமானால் இந்த பட்டரும் இந்த திருநதையூர் அறையரும் சுற்றுவதை பாருங்கள் இதுக்கு பேர் தான் பிரதக்ஷணம் அப்படின்னு அந்த நேரத்தில் வேற சொல் செயல் சிந்தனை எதுவும் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க அந்தது தான் இப்போ நாமெல்லாம் பிரதக்ஷணம் பண்ணுறபோது குறிப்பாக இந்த சன்னதிக்கு பின்பக்கம் போயிட்டா மறவா இருக்கா அங்கே ஒரு டாப்பிக்கே ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க என்ன அவன் வர்றேன்னு சொன்னால் மூணு நாளாக அப்படின்னு ஆமாம் அவன் இன்னைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஆரம்பிச்சு அதெல்லாம் பேசி முடிகிறதுக்குள்ளே இவங்க எத்தனை தடவை சுற்றுனாங்கிறதும் மறந்து போகும் எத்தனை தடவை சுற்றுறதாக உத்தேசங்கிறதும் மறந்து போகும் இதெல்லாம் சுற்றுறதா பேசாமல் சுற்றாமல் வீட்டில் இருந்துருக்கலாம் சாமியை சுற்றுற போது தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசுனதுக்காக நரகத்தில் தனி செக்ஷன் இருக்குது அங்கே போட்டு உருட்டி எடுப்பான் பேச்செல்லாம் வெளியே வச்சுக்கோங்க அதனால அணுகுணம் என்றால் ஒரு சொல் எதை சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் அதுக்கு பேர் தான் அனுகுணம் அணுகுண குணி யக எவனொருவன் அந்த பெயருக்கு பொருத்தமாக இருக்கிறானோ சக சூரியகூரியன் இந்த சூரியனுடைய பெயர் வந்து முழுக்க முழுக்க சூரியன் என்றாலும் பொருந்தும் ஆதித்யன் என்றாலும் பொருந்தும் எல்லா பெயருக்கும் ஏற்ப அவன் இருக்கிறான் அப்படின்னு அடுத்து இந்த கண்ணிறைந்த கடவுளாக அவன் இருக்கிறான் பிரத்யக்ஷ சூரியன் ராமகிருஷ்ண பரமஸ்வர் சொல்லுவார் உருவமற்ற தண்ணீரானது குளிர்ச்சியினாலே பனிக்கட்டியாக மாறி உருவம் அடைவது போலே உருவத்துக்கு அப்பாற்பட்ட பகவான் மக்களுடைய பக்தியினால் இறுகி பனிக்கட்டியாய் மாறி சூரியனாக காட்சி அளிக்கிறான் அவன் கண்கண்ட நாராயணன் வடிவ அது மாதிரி இந்த கண்கண்ட வடிவமாக அவன் இருக்கிறான் அப்ப அவனுடைய சகசர கரெக்டா இருக்கு அந்த பார்த்து வழிபடும் அந்த பெயர்களை ரசித்து சொல்லுங்கள் சூர்யா அவதாத்வக அவட்டும் உங்களை நன்கு காக்கட்டும் முறைப்படி காக்கட்டும் அதாவது காலையிலே கண்காண தரிசிக்கிறவர்களுக்கு அந்த தரிசனம் வீண் போவதில்லை நடக்கும் கொஞ்சம் முன்னப்பண்ணு நடக்குமா இருக்கும் இன்னைக்கு நீங்க ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க ஒரு மூணு நாள் கழிச்சு நடக்குமா இருக்கும் அதுல ஒரு நன்மை இருக்கும் அது பொறுக்கணும் கபீர்தா சொல்லுவார் நூறு குடம் தண்ணியை ஊத்தினாலும் ஒரு மரம் சீசன்ல தான் பழுக்கும் ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாமரம் வந்து இந்த சீசனில் தான் மே மாதம் ஏப்ரல் மேல தான் நல்லா பழுக்கும் அப்படி இருக்கிற போது உங்களுக்கு டிசம்பர் மாதம் குடம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஊற்றுறீங்கிறதுக்காக அது பழுக்கமாக அந்த டைம் வரும்போது தான் பழுக்கும் பகவான் வந்து நீங்கள் என்ன கும்பிட்டாலும் எப்போ நடந்தால் உங்களுக்கு நல்லதோ அப்போ தான் நடத்துவான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அந்த சோதனைக்கு நாம் வந்து ஆளாகலாம் சோதனைங்கிறது நாம நினச்சிக்கிறது அது சோதனை இல்லை உண்மையிலேயே அது ஒரு மறைமுகமான ஆசீர்வாதம் அவதான் வகை உங்களை காக்கட்டும் இந்த வகை அப்படிங்கிறத கடைசியாக பெரும்பாலும் கடைசியில் போடுற நாம் வந்து தமிழ் எழுதுகிற போது பெரும்பாலும் உங்களையின்னு முதல்ல போட்டுருவோம் சப்ஜெக்டை அல்லது ஆப்ஜெக்டை முதல்ல போட்டு நம்ம விளங்குகிறாப்பு எழுதுவோம் இவர் வந்து யாப் கொஞ்சம் மாற்றி போடுறார் ஆனால் இதில் ஒரு அழுத்தம் இருக்குது ஒரு ஸ்லோகம் முடிகிற போது கடைசியில் உங்களை அப்படின்னு சொல்கிற போது அந்த அழுத்தத்துக்கு அர்த்தம் உண்டு பெரியாழ்வாருடைய பாசனம் சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு ஒரு பாட்டை முடிக்கிறேன் சாயை போல பாட வல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு இந்த பாட்டை படிச்சுட்டு ஒருத்தருக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு சாயைனா நிழல்னு அர்த்தம் சாயான நிழல் அர்த்தம் இந்த டீ கடை சாயா இல்லை நான் சொல்றது ரெண்டாவது சாணம் அது வந்து முதல் சாணம் சாயை நிழல் போல பாட வல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு நிழல் போல எப்படிதான் பாடுறது நிழல் எங்கேயாவது பாடுதா நிழல் போல பாட வல்லார்னு போட்டிருக்கேன் புரியலையே என்று எம்பார்ட்டை வந்து கேட்டாரான் அந்த நேரம் ராமானுஜர் உள்ளூர்ல இல்லை அவர் திருக்கோசூர் போயிருக்கார் அப்போ எம்பாருக்கு அவருக்கும் தெரியல அப்ப அவர் பார்த்தார் என்ன ஒரு பெரிய ஆளா நினைச்சு இவன் வந்து கேட்கறான் ராமானுஜர் இல்லாட்டி பரவாயில்ல எம்பார்த்த கேட்டால் சொல்லுவார்னு கேட்குறான் எனக்கும் தெரியலையே என்ன பண்றது அப்போ சொன்னாரான் அப்பா நான் அவர்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்டதில்லை நல்ல வேலை நீ கேட்குற எனக்கு இந்த சந்தேகமே தோணாம போச்சு என்னமோ தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ கேட்குறப்போ தான் எனக்கே தெரியலன்னு தெரியுது ஆனால் நீ வந்தம ஏமாந்து போகக்கூடாது கொஞ்சம் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் நம்மளாம் டிக்ஷனரி புரட்டுற மாதிரி அகராதியை புரட்டுற மாதிரி உள்ள போய் பூஜேரியில் போய் குருவாகிய ராமானுஜருடைய பாதுகைகளை திருவடிச் சுவடுகளை எடுத்துக்கொண்டும் தலைமையில வச்சுக்கிட்டாராம் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஸ்ரீமதே நம ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நூற்றி எட்டு தடவை எனக்கு புரியல குருநாதருடைய திருவடிகள் எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கட்டும்னு அப்படி சொல்றார் கொஞ்சம் நேரத்தில் ஆ புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டாந்து பூஜைகளை வச்சுட்டு அதுக்கு அர்த்தம் என்னடா அப்படின்னா சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேங்கிறத எப்படி புரிக்கணும் பாடவல்லார் தாமும் சாயை போல அணுக்கர்களே எப்படி ஒரு மனுஷனை நிழல் ஒட்டி இருக்குமோ அது பகவானுடைய நிழல் போலே அவர்கள் அணுக்க ஆவார்கள் இந்த பாசுரங்களை பாட சாயை போல தாமும் அணுக்கர்களேன்னு மாறி அங்கே எதுக மூனைக்காக இப்படி பிரித்து போட்டிருக்க அப்படின்னு சொன்னார் அதுபோல் இங்கே வகை அப்படிங்கிறத பின்னால் பிரித்து போட்டிருக்காரே தவிர அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு முறை பிடித்து காட்டுகிறேன் யோனிகி சாம்நம் விதாத்தா மதுரி புர் ரஜிதோ ஜூர் ஜட்டிகி சங்கரோ சௌ மிருத்யு காலோ அலகாயாக பதிரபி தனதக பாவகோ ஜாத்தவேதாக யுத்தம் டவித்தாதிபத்து அமிர்தபுஜாம் யா எதிரிச்சா பிரவிரதா ஸ்தாசாம் ஏகோ அபிதேயே சத அனுகுண குணை யகா சூரிய ஓ அவதாத்வகா இன்றைய உபயதாரர்களான வைசால்பதி திருமதி கே லட்சுமிபாய் அமர் அவர்களுக்கும் திருமதி அருமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுதர்சன சுதகம் உண்டு அடுத்த வாரம் நம்ம நூறாவது சுலோகமும் அதுக்கு அடுத்த வாரம் நூற்றி ஓராவது ஸ்லோகமும் படிக்கிறோம் அதுக்கு அடுத்த வாரம் மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி நிறைவு விடா நம்ம கோவில் தலைவர்கிட்ட போய் சொன்ன பித்துக்குடி முருதாசை கூப்பிட்டுருக்கோம்ட்டு அப்போ பப்ளிசிட்டி வேணும் நிறைய பேர் அன்னைக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் தான் உங்களது நண்பர்களிட்டையே சொல்லி அன்றைக்கி நிரம்பிய கூட்டம் இருக்கும்படி செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஸ்ரீமன்